அபசுக்னாது அபசுக்கு அப்படின்னா ஆத்மஸ்வரூபம்னு அர்த்தம் எவன அபசுக ஆத்மஸ்வரூபத்தை ஹத்தி பண்ணிக்கிறானோ அவனுக்கு கிருஷ்ணகதை பிடிக்காது அப்படின்னு பிரிச்சு வியாக்கியானம் பண்ணினான் யாருக்கு எவனா எவனா அபசுக்கு ஆத்மஹத்தி பண்ணிக்கிறவனுக்கு கிருஷ்ணகதை பிடிக்காதுங்கறதோட அபிபிராயம் என்னன்னா கிருஷ்ணகத பிடிக்காதவன் ஆத்மஹத்தி பண்ணிக்கிறான் தன்னை தானே கெடுத்துக்கிறான் தன்னை தானே அழிச்சுக்கிறான் என்றார் ஏன்னா கிருஷ்ணனே பரமாத்மாவா இருக்கிறதுனால அந்த பரமாத்ம ஞானத்தை எவனை சம்பாதிச்சு கல்லையோ அவனை சம்பாதிச்சுக்காதவன் அனித்தியமான தேகாபிமானியா தானே இருக்கான் தேகாபிமானியா இருக்கிற வரையில நான் சொல்லுண்டு உடனே நான் பிறந்த நாள் கொண்டாடுறேன் அப்படிம்பா தான் கொண்டாடலாம் செத்த புள்ள தான் கொண்டாடுவான் செத்த நாள் கொண்டாடுறேன் ஒருத்தனை கொண்டாட முடியாதே செத்த நாள் புள்ள கொஞ்சம் நாம் பிறந்த நாள் வேணா கொண்டாடலாம் எதுனால் யடா பிறந்தநாளாவது சத்த நாளாது நாம் பொறக்கவும் இல்லையா சாகவும் இல்லையடா பிறகு அப்புறம் எனக்கு என்னடா அப்படிங்கிறது நிலை இல்லையா அவர்கள் எப்படி இருப்பார்கள் நான் அவர்கள் இவர்கள் அவர்களுடைய லோகம் அசூரியா அப்படி யார் ஞானத்தை சம்பாதிச்சுக்கலையோ அவர்களுடைய லோகம் அசுரலோகம் என்று வேதம் சொல்லு அசூரியா நாமதே லோகாஹா அது எப்படி இருக்கு ஒரே அந்த வாஷியம் பண்ணணும் ஆனா அசூரியா நாமதே லோகாக அந்தேன தபசாவிரதான் பார்த்தா நரகம்னு தெரியறது வாஷ்யம் எப்படி இருக்குனா ஆத்ம ஜானாபேட்சையா தேவானாம் லோகா அப்படி அசூரியா அப்படின்னு பாஷியம் அசூரியகா அப்படிங்கிறது நரகமில்ல தேவலோகமே தாங்க ஏன் தேவலோகமே நாள் ஆத்மத்தியானம் உண்டாயிட்டவனுக்கு தேவலோகமும் நரகம் தாண்டா அச்சுமி பெரினும் வேண்டே எனக்கு தேவலோகமே கொடுத்தாலே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதும் ஞானிகளுடைய அனுபவம் அப்படிங்கிறது ஆச்சரியமா பாஷியம் அப்போ எப்போ ஆத்ம தியானம் வேணும்னு சொல்லியாச்சோ அப்போ அந்த சொல்லணும் நாலாவது மந்திரத்துல சொல்லப்படுறது பூர்வமர்ஷத்து போ மாதரி என்று நாலாவது மந்திரம் அந்த பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்கு அனேச்சது அதுக்கு கம்பனம் கிடையாது ஏன் கம்பனம் கிடையாது நான் பூர்ணம் சொல்லிட்டேன் இல்லையா கம்பனம்ங்கிறது தான் இல்லாத இடத்துக்கு தான் இருக்கிறவன் போனாத்தானே அதுக்கு கம்பனம் அது இல்லாத இடத்துல ஒரு சலனம் ஏற்படணும் இல்லாத இடங்கிறது எப்ப கிடையவே கிடையாதோ அது எப்படி சலிக்கும் அதனாலே அநேஜத்து மற்றொன்று என்னால் அப்படின்னு தேச பரிச்சேதம் இல்லைங்கிறத அனி இதுவாக இருக்கும் அதுவாக இருக்காது அதுவாக இருக்கும் இதுவாக இருக்காதுங்கிறி பிரச்சேதம் நாய் நாயாத்தா இருக்கும் கழுதியா இருக்காது கழுதி கழுதியாத்தா இருக்கும் நாயா இருக்காது தேவன் தேவனாத்தா இருப்பான் அசுரனா மாட்டான் அப்படிங்கிறது வியக்தி பரிச்சேதம் பிரம்ம வஸ்துவோ எல்லாமும் ஏகம் அது மற்றொரு வஸ்து தனியாக இல்லை அப்படிங்கிறதுனாலும் ஏகம் மனசோஜெவியா மனதை காட்டிலும் ஜெவியமானது வேகம் உடையது மனசை காட்டிலும் வேகமுடையது பிரம்மம் அப்படின்னா மனசை காட்டிலும் வேகம் உடையதுன்னா இருக்கிறதுக்குள்ள மனசுதான் ரொம்ப வேகம் ஏன் அப்படின்னா ஸ்ரீரங்கம் இப்ப நான் ஸ்ரீரங்கம் போகணும்னு சொன்னா பஸ்ஸ புடிச்சு ஏறி அங்கு இங்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடும் இப்ப மனசு அங்க வாசுதெய்வ பஜனாசிரமத்துல போய் நிற்கிற மனசு போயிடுத்துங்க மனசு அங்க போய் இறங்கி விடுது அப்ப இந்த மனசு எவ்வளவு வேகமா போறது அதுக்கு வாகனம் தேவையில்லை வாயு வேகத்தை காட்டிலும் மனோஜமம் ஆறுதல்ய வேகம்னா வாயு வேகத்தை காட்டிலும் மனோவேகம் அதிகம் அந்த மனோவேகம் அதிகம்னு பிரசித்தம் காசின்னா இப்ப காசி போய்யாச்சு பதிரிகாசிரமம் பதிரிகாசிரமம் போயாச்சு மனசு போயறது அந்த மனசுக்கு அவ்வளவு வேகம் இருக்கு மனச காட்டிலும் செவியம்னு எப்படி சொல்றது மனச காட்டிலும் செவியம்னு எப்படி சொல்றது பிரம்மத்தே நாள் நீ மனசுனால ஸ்ரீரங்கம் நினைக்கிறதே மனோகத்தின்னு சொல்றேன் இல்லையா இந்த மனசு அங்க போறதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துல பிரம்மம் இருக்கு இருக்கு ஏன் நாள் ஸ்ரீரங்கமாவே இருக்கு ஸ்ரீரங்கமாவே பிரம்மம் இருக்கு பிரம்மம் எங்குமே இருக்கிற வஸ்துவா இருக்கிறதுனால நீ மனசு போல போய் தொடண்டிய அவசியம் இல்லாம காத்து போல பறந்து போக வேண்டிய அவசியம் மனிதன போல நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லாம ஆபரி சின்ன சர்வாந்தரியாமியகா அந்த பரமாத்மா இருக்கிறதுனாலயே மனசோ ஜவியகா இப்படி இருக்கிற அந்த வஸ்துவ தேவா புனோபன் போர்வரிஷத்து ஆனா சொல்ற அப்படி இருக்கிற வஸ்துவ இன்னும் தேவர்களை அடையலே தேவர்களுக்கு பிரபாவமாகும் அப்படி இருக்கிற வஸ்துவை தேவர்கள் அடைஞ்சு எல்லா இடத்திலயும் தான் இருக்கு அப்படின்ன போதிலும் தேவர்கள் அடைஞ்சு விடலாமே தேவர்கள் தேவர்களும் அடையலை மனுஷியன்தான் அடையலேன்னு நினைச்சுக்காத தேவர்களும் அடையல ஏன் அடையல என்னால் அடையிறதுன்னு என்ன தனியா இருக்கு அடையிறதுன்னு தனியா இருக்கு ஒரு இடத்துல இருக்கான் ஒரு இடத்துல இல்லையானே தேடி ஓடி அடையணும் எங்கும் இருக்கிற வஸ்துவை தெரிஞ்சு கொள்ளாத வரையிலும் அவன் அடையலேன்னு அர்த்தம் தெரிஞ்சு கொள்ளாதவன்ல மனுஷனும் ஒண்ணுதான் தேவனும் ஒண்ணு அப்ப இந்திரனா இருக்கட்டும் அக்னியார்கிட்ட யமனார்கிட்டம் இல்லாத ஆதிகாரிக புருஷர்களாக அவரவர்கள் தங்கள் தங்களையே தேவன் நினைச்சுண்டு அவரவர்கள் அவரவர்களை விட பெரிய ஸ்தானத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டும் இருந்துக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அத்யானின்னு எடுக்கும் பொழுதும் மனுஷன் அடுத்த வீட்டுக்காரன் அத்யானி நானே அத்யானி இந்திரனா அத்யானி அப்படின்னுட்டா ரெண்டு பேரும் சமந்தா பிரபாவத்தாலே சேவியங்கிறது முக்கியமில்லை அவர்களுக்கும் கிட்டாதவனாயிருக்கிறார் பூர்வம் அருஷத் அரிஷதுன்னா ஞானஸ்வரூபம் ஞானஸ்வரூபமான அந்த பரமாத்மாவே பூர்வம் எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தேவர்களே இன்னமும் அடையலையே மனுஷன் அடைய போறான் தேவர்களே இன்னும் அடையலையே ஆனா மனுஷனாவது அடைஞ்சிருவான் தேவ அடைய மாட்டான் ஏன் அடைய மாட்டானா மனுஷனுக்கு துக்கம் இருக்கு பொழுதுமே அதிகமா சுகப்பட சுகப்பட சுகப்பட அவன் ஞான மார்க்கத்துக்கு வரமாட்டான் சௌக்கியமா இருக்கோமே தேவர்களுக்கு சௌக்கியம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவா என்னடா இது அப்படின்னு வரமாட்டா ஏன் நமக்கு நித்தியம் மரணத்தை பார்த்துட்டே இருக்கும் இல்லையா மரணத்துல பார்க்கும் பொழுதே இவனுக்கு அலுப்பு வரணும் என்னடா உலக வாழ்க்கை அப்படின்னு ஒரு கால் வைராக்கியம் வந்தாலும் வரும் அவர்கள அமரர்களா இருப்பதுனாலேயே வைராக்கியம் வர்றதுக்கு வழி இல்ல இப்படியே இருந்துட்டு போறோம் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பா நமக்கு ஒரு கால் வந்துடலாம் அதனால மும்க்கள் தேவலோகத்தை காட்டினு பூலோகத்துலதான் ரொம்ப அதிகம் முமுட்சுக்கள் தேவலோகத்துல ஒத்தர் கூட கிடைக்க மாட்டேங்கிறா பூலோகத்துலதான் நிறைய மும்ச்சுக்கள் இருக்கா ஒரு கால் தேவர்கள் யாருக்காவது உபனிஷத்து கேட்கணுமானா கோவிந்தபுரத்துல போறக்கணும் இங்க உபனிஷத் கேட்க முடியும் இந்த சபையிலயோ வேற எந்த சபையிலையும் வேதாந்த பிரவசனம் நடக்கலையா அஞ்ஞான தேதி திஷ்டின் நபோ மாதரி என்று சொல்லுகிறது எல்ல அப்போ அந்த பிரம்மம் எல்லாவற்றையும் காட்டிலும் அதிருப்தமாக நிற்கிறது இல்ல நீ சொல்ல போய் இதை விட ஆனந்தம் இதை விட ஆனந்தம்னு சொல்லிட்டு போய் அதை விட எதை விட பெரிய ஆனந்தம் கிடையாதோ எதை விட பெரிய ஸ்வரூபம் கிடையாதோ அதுதான் பிரம்மம்னு நிர்ணயம் பண்ணி இருக்கும்பொழுது எல்லாவற்றையும் காட்டிலும் அதிரிக்தமா இருக்கக்கூடிய அகண்டமான அந்த பிரம்மம் அந்த பிரம்ம வஸ்துக்குள்ளதான் பிரபஞ்சம் இருக்குங்கிறதுனால அபோ மாததிஸ்வாத என்று சொல்லுகிறார் அந்த பிரம்மத்துக்குள்ளதா ஏ அப்படின்னா இளமேவே அப்படின்னு சிருஷ்டிகிரமங்களை சொல்றதோ ஆ போ நாராயுதிக்கே நாரங்கள்ன்னு பெயர் அந்த நாரங்களுக்கு அயனம் நாரங்களிலே அயனம் இல்ல அதுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் நாராயணன் மனஸ்மிருதியில சொல்லப்படுறது மாதரி சுவாததாதி நீ சிருஷ்டரமங்களை சொல்லும் பொழுது வாயுவிலே இருந்த அக்னி அக்னிலே இருந்த ஆபஹாப்புல இருந்து பிருத்திவி அப்படிங்கிற கிரமத்தை இங்கேயும் சூச்சனை பண்றார் மாதரி சுவா அபோதா தீ எவ்வளவும் மன பொழியறதோ செடிகொடிகள் உற்பத்தியாகிறதோ பசுபட்சிகள் உண்டாகிறதோ ஜகத் பெரிசா தெரியறதே இந்த ஜகத்து நாராயண ஸ்வரூபத்துல இகை கஷ்டம் ஜெகத்கிருஷ்ணம் பசியாத்திய பசராச ரம்மன் நம்ம சரீரத்துல உடம்புல ஒரு சின்ன மச்சம் உண்டு இந்த மச்சம் மாதிரி சர்வதகத்தும் நாராயண ஸ்வரூபத்துல ஒரு ஓரத்துல தெரியறது அப்படின்னு சர்வத்தகம் ஆதாரமான அந்த வஸ்துவ காட்டிலும் தெரிய வஸ்து இல்லை என்று ஸ்வரூப லட்சணம் சொல்லப்பட்டது இங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு மூர்த்த பிரம்மம் இல்ல அமூர்த்தமான ஸ்வரூப லட்சணம் சொல்லப்படுறது தன்னை ஜதி தத்தூரே தத்திகே மந்திரம் அேஜத்தின்னு சொல்லதுதான் இங்கேயும் சொல்லப்படுறது தன் ஐஜதி ஏஜு கம்பனையின் தாது அது கம்பிக்காது சலிக்காது அது சலிக்கவும் இல்லை நிச்சலமாவும் இல்லேன் அப்படி விருத்தமா சொல்றது தத் தூரே தது அந்திகே அது போ தூரத்துல இருக்கு அது சமீபத்துல இருக்கு சமீபத்துல உள்ள வஸ்து சமீபத்துல இருக்கும் தூரத்துல உள்ள வஸ்து தூரத்துல இருக்கும் அது தூர வஸ்துவ அதுவும் போ சமீபத்துல உள்ளத அதுவும் இதுமாவும் ஒரே வஸ்து இருக்காதே ஒரே வஸ்துவே தூரத்திலயும் இருக்கு அந்திகத்திலயும் இருக்கு அந்திகம்னா சமீபம் ஒரே வஸ்து சரமாவும் இருக்கு அச்சரமாவும் இருக்கு அந்த வஸ்துனுடைய சரூப லட்சணத்தை சொல்லும் பொழுதும் அது அசரமா இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு அநேஜத்து ஏக்கம் ஏக்கமா இருக்கிறதுனாலே அதுக்கு கம்பனம் பண்ண முடியாது ஒரே வஸ்துவா அகண்டமாக இருக்கு கம்பனம் ஏற்படா சலனம்ங்கிறது எது துண்டிக்கப்பட்டிருக்கோ அப்பதான் சலனம் ஏற்படும் அகண்டம் ஆகாசத்துக்கு சலனம் ஏற்படாது காற்றுக்கு சலனம் ஏற்படாது ஏனால் காற்று இருக்கிற இடம் காற்று இல்லாத இடம் இல்லாத இடத்துக்கு காற்று வீசி போகும் இருக்கிற இடத்துல இருந்து இங்க இல்லாத இடத்துக்கு வரும் இல்லாத இடம் இறுக்கமா இருக்கும் இறுக்கமான இடத்துல வீசித்தானா அப்பாடா காத்து வருது அப்படின்போம் காற்றுக்கு சலனம் இருக்க ஆகாசத்துக்கு சலனம் இருக்கும் ஆகாசத்துக்கு சலனம் இல்ல அகண்ட வஸ்துவா இருக்கிறதுனால துண்டிக்க முடியாது அந்த ஆகாசமே பரபிரமத்துல ஏகதேசம் அப்படிங்கும் பொழுது நீ எப்படி சலன வஸ்துன்னு சொல்ல முடியும் சலனம் கிடையாது அது அனேஜத் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து தது ஏ ஜத்தின்னு சொல்றத அதுக்கு சலனமே கிடையாதுன்னு பூர்வ மந்திரத்தை ஆரம்பிச்சுட்டு இதுவும் தலைய தலையிலேயே அநேஜத்துன்னு ஆரம்பிச்சு விட்டு இந்த மந்திரம் தலையிலேயே தது ஏ ஜத்தின்னு சொன்னா பாடம் கேக்கிறவன்லாம் சும்மாட அநேஜத்துன்னு சித்தமிளாடு சொல்லிட்டு இப்பொழுது ஏ ஜத்தின்னு சொல்றாளே அது சலிக்காதுன்னு சொல்லிட்டு இப்பொழுது சலிக்கிறதுன்னு சொல்றேலே அப்படின்னு கேட்டா அடுத்தது கவனிடா தன்னை ஜதி தன் நைஜெத்தி நான் சலிக்கிறது சலிக்காது சலிக்கிறது சலிக்காதுன்னு ரெண்டு விதமாகவும் பேசுற ஏழை நாள் ரெண்டு விதமா பேசுறதுக்கு காரணம் என்ன சலிக்கிற வஸ்துக்கெல்லாம் என்ன பெயர் சரம் சலிக்காத வஸ்துக்கெல்லாம் என்ன பெயர் அச்சரம் அப்போ அந்த பிரம்மன் சரமாவும் இருக்கு அச்சரமாவும் இருக்கு அப்படிங்கிறதுனாலே சராச்சரமாக இருக்கு சராச்சரமும் பிரம்மஸ்வரூபம்தான் அப்படிங்கறத சொல்றது இந்த மந்திரம் சராசரமும் பிரம்மஸ்வரூபம் நாள் மலையை அசைறது இல்ல இந்த வீடு அசைறதில்ல மரம் இவைகள்லாம் அச்சரமான வஸ்து நாய் பசு பட்சிகள் எல்லாம் சரமான வஸ்து மனிதர்கள் பாம்பு உள்பட எல்லாம் ஊர்ந்து போறது பட்சிகள் எல்லாம் பதக்கிறது இதெல்லாம் ஜங்கமமான வஸ்துக்கள் எல்லாம் சரமா மரம் இங்கேன்னு கிளம்பி இங்க நெட்ட மரம் அடுத்தாத்து கொள்ளைக்கு போயிடுறது இந்த வீடு அடுத்த தெருவுக்கு போறதில்லை இமயமலை இருக்கு அச்சரமான வஸ்து எது எது அச்சரமான வஸ்துக்கெல்லாம் கூடிய எல்லாமே பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கறத சொல்றதுக்காக இந்த வாக்கியம் ததே ஜதி தத் தூரே ததந்திகே என்று அடுத்த வாக்கியம் தூரஸ்தன் சாம் திகே அப்படின்னு ஸ்ரீ பாகவதம் தூரத்திலையும் அந்திகத்திலையும் எப்படி இருக்கும் சமீபத்துல இருந்தா சமீபத்துல இருக்கும் தூரத்துல இருந்தா தூரத்துல இருக்கும் அது எப்படி தூரத்திலயும் இருக்கு சமீபத்திலயும் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் எப்படி சொல்ல முடியும்னால் பாகவதிலே சுத்திகீதையிலே ஒரு திருஷ்டாந்தன் சொன்னார் அதிருத கண்டமணிகி என்று சொல்லுகிறார் ஒருவர் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒருவர் கதைக்கு வந்துட்டார் வெயில் இருக்கேன் மழையா இருக்கேன்னு நினைச்சேன் வந்துருந்தா கதை முடிஞ்சு எழுந்துட்டு போகும்போது உபநியாசம் முடிஞ்சு எழுந்துட்டு போகும் போது கொடைய எங்கயோ வச்ச கொடை எங்க சார் என் கொடை எங்க எவன் எடுத்துட்டு போயிட்டானோ ஐயோ என் கொடையை காணுமே கொடை எங்க என் கொடை எங்க கத்தாதியா நிற்பாரு தேடி பாரு இதான் வச்சிருப்பேன் இவ்வளவு நேரம் கதை கேட்டேல கொடை எங்கயா கொடை கதைக்கும் கொடைக்கும் என்ன சம்பந்தம் என் கொடை எங்க இந்த கொடையை எங்க தேடிப்பாருக்கும் தெரியும் தேடிப்பார் கொடைங்கதான் இருக்கும் கொடை இங்கு தான் இருக்கு கண்டே என் கொடை எங்கேயோ மாட்டினேன் மாட்டின்னு எனக்கு நல்லா இங்க ஆபகம் இருக்கு எங்கயோ மாட்டினேன் உடனே உத்தர வந்தார் என் கொடையன் தோல்லை மாட்டின் இருக்க அதுதானா ஓசி ஐசி என்ன மன்னிக்கணும் சத்தம் போட்டு என் தோல்லை மாற்றவேடு அப்போ இத்தனை நேரம் தேடினே எங்கே வெறுமம் எங்கே வெறுமம் எங்கே அப்படின்னு தேடுறது இது போலதான் அந்த பிரம்மம் தன் ஹிருதயத்திலே தானாகவே நம் ஹயத்திலேயே இருக்குன்னு தெரிஞ்சு நிட்டுட்டாள் அப்புறம் அது எப்படி இருக்கு நாள் இருக்கு தேடுறவரே தூரத்துல இருக்கு இதுக்கு என்ன அஜானம் பிரம்மஸ்து நாள் அவனுடைய ஆத்மாவாகவே இருக்கு அப்படிங்கறத தத்தூரே தத் அந்த ததந்தரஸ்ய சர்வசிய தது சர்வ சாசியதா இது புருஷ நாராயண வள்ளியில சொன்ன விஷயம்தான் உள்ளும் புறமும் अंत अंदूर्किली अंदूर न्याप्य नारायण स्थिति यस्तु सर्वाणी भूतान्यात्मनुप्यूतेषु चा तथो नुत् அப்படி ஒரு ஆத்ம தியானம் வந்தவனுடைய பெருமையை சொல்றது அவன் அனுபவத்தை சொல்றது இது எவன் எல்லாத்தையும் தன்னிடத்திலேயே பார்த்து காணாத காட்சியெல்லாம் தன் ஹயத்துல பாக்குறவனுக்கு டிவி என்ன டிவி பாரு டிவி பாருன்னா உலகத்துல இல்லாத என்ன விஷயம் டிவில வந்துடுச்சு காமம் குரோதம் கொலை திருட்டு வஞ்சனை இதெல்லாம் உலகத்திலேயே தெரிகிறது அப்புறம் டிவியில பிரத்யேகமா பார்த்து என்ன தெரிஞ்சு ஆனா ஞானிகள் அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டா பாக்கிறதுக்கு விஷயமும் இல்லை ஏன்னா அதை விட பெரிய காட்சி அவா கிரதயத்துல இருக்கு ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத் கரிச்சு அவர்களுக்கு இந்த உலகத்துல எதையுமே பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை ஏனால் எஸ்து சர்வாணி பூத்தான் ஆத்மன்யேவ அனுபசிய பகவான் கீதையால சொல்றாள்யா யோமாம் சர்வத்தே சர்வஞ்ச மகி பசியதி தஸ்யாகம் ந சதமே ந ஜெகத்தே பரமாத்மாவில பரமாத்மாவே ஜகத்துல இருக்கா ஜகத்தே பரமாத்மாவில இருக்கு அந்த பரமாத்மா எதுனாள் எனக்கு ஹயந்த ஆத்மன் ஏவ அவர்கள்தான் ஆத்மா ராமர்கள்னு சொல்றோம் அவர்கள் உலகத்துல பார்த்து ஒரு விஷயத்த எடுத்து வாயில போட்டு ருச்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை உண்மையில ஆத்மானந்தமேதான் வெளியில வந்து நிக்கிறதுன்னு அவளுக்கு புரியறது புரிச்சு அந்த ஆத்மானந்தத்தையும் அனுபவிக்கலாமே ஆத்மானந்த அனுபவிக்கலாமே அது வெளியிலதான் பாகர்காய் பாகருகாய் கறியில போட்டு வெள்ளத்தை சில பேர் அனுபவிக்கிறத காட்டணும் வெள்ளத்தையும் வாயில போட்டு அதுபோல் உலக விஷயத்துல போய் பரமாத்ம ஸ்வரூபத்தை பார்க்கிறத காட்டிலும் பரமாத்மாவிலேயே நின்னுடலாமே உலக விஷயமே வேண்டாமே அப்படின்னு தோண்டிடும் அப்படி தோண்டிட்டவர்கள் ஆத்மாராமர் ஆத்மன் ஏவா ஆராமஹா உலக ஆசைகள் எல்லாம் அடங்கி எவர்களுக்கு ஆத்ம சுகத்திலேயே நாட்டம் வந்து அவர்களுக்கு உலகத்துல போய் பார்க்க வேண்டியது என்ன கேட்க வேண்டியது என்ன இருக்குது என்ன இருக்கு இந்தியங்களுடைய ஒட்டங்கள்லாம் அடங்கின நிலைய சொல்றார் ஆத்ம ஜானிகள் விஷயத்துலி பூ தான் அடுத்த மோவிக்கியித் என்றுனன்மம் சமீஷ்மதந்த உபனம் அப்போ நான்கே ஸ்லோகத்துல பிரம்ம வித்தியை பிரம்மாவுக்கு உபதேசம் என்றார் அதுதான் மூல பாகவதம் அதுக்கு பலஸ்ருதி சொல்லணும் இல்லையா இப்படி தத்துவ ஜானம் உண்டானவனுக்கு நாள் அது என்னுடைய மதம் ஞானம் உண்டாயி எடுத்துனால் அப்ப எப்படி இருப்பான் கருகிச்சது மோகம் இருந்தால்தானே துக்கம் மோகம் இருந்தா தானே துக்கம் துக்கத்துக்கு எல்லாம் காரணம் அஜானம் தானே மோகமே இல்லைன்னா அப்புறம் சோகம் ஏது மோகமே இல்லையா சோகத்துக்கு காரணம் மோகம் அந்த மோகம் அப்புறமா அவனுக்கு கிடையாது பவான் கல்ப விகல்பேஷு கருகே கல்பங்கிறது சிருஷ்டி விகல்பங்கிறது நாசி ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் ஜனனத்துல சந்தோஷமும் மரணத்துல துக்கத்தையும் ஜனங்கள் எல்லாரும் அடையறா ஜனனமோ மரணமோ ரெண்டு சமமா பேடும் ஆத்ம ஜானிகளுக்கு அப்போ அவர்களுக்கு மோகமோ சோகமோ கிடையாதுங்கறதே பாகவதம் சொல்றது இல்லையா நிகம கல்பதரோர் கணிதம் பலம் உபனிஷத்துடைய பலம் தானே பாகவதம் அது இங்க உபனிஷத்துல சொல்றது தத்ர கோமோ கோ க ஏகத்துவம் அனுபசியதா என்று எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு ஏகத்வம் அனுபசியதா எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற பார்க்கிற ஞானிக்கு அப்புறம் மோகம் ஏது சோகம் ஏது சீதம் குஷ்டம் சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் ஜனனம் மரணம் ஜீவிதம் நாசம் பந்தம் மோட்சம் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற துவந்தமே உலகம் பூரா இருக்குத்தை யாவன் பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறானோ அவன் தான் ஒன்னுலேந்து ஒன்னு அடையணும்னு நினைப்பான் சுகத்திலேருந்து துக்கத்துக்கு போகணும் ஒவ்வொன்னு அடையும் துக்கத்திலேருந்து சுகத்துக்கு வரணும் நமக்கு அவமானம் வரக்கூடாது சம்மானம் வரணும் என்கின்ற ஒரு பேசங்கள் உண்டாகிறது ஏகத்துவம் அனுபசியதாக எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு பாக்குறவனுக்கு இந்த மோகம் இல்லாததுனாலே சோகம் ஏது அப்புறம் அவனுக்கு நஷ்டமாயிடுது அப்படிங்கிறது ஏது அபேட்சையால்தான் துக்கங்கள் எல்லாம் நமக்கு மாலை போடணும் அப்படிங்கிற ஒரு அபேட்ச மால போடணுங்கிற அபேட்ச இருந்தா தானே மாலை போடணுங்கிற அபேட்சையே இல்ல அவன் தோல்ல பல்லாக்க வச்சா கூட சந்தோஷம் பல்லாக்க வச்சுட்ட மானத்துக்கு அவமானத்துக்கும் பேதம் தெரியற வரையிலும் தானே துவைத்தம் மானத்துக்கு அவமானத்துக்கும் பேதம் தெரியலேன்னா அப்ப குழந்த மாதிரி இருக்கு குழந்தை